மாணுஜையா வைராபூஷணேங்கடனே வேகீநுன மாரிய பரிய வந்தே குருபரம் பரா ோ நுதபாம்பமோகோசியைகிந்தோ காமாச்சர மாதபிதாதயூமேன மீமத்திரமா பூதம்பரச்ச மகதா கவயநாச்சிசார்குலி பார்த்தேந்திராண்ங்க குருகமனீத்தாக நேரரி பரித்தம் ஆச்சு காமுரமந்தியம் ரங்காத் ரிஜகலி கந்த விஷுச்சித்தம் நமாருகா சொன்னார் கடற்கமலம் சூடின முன்னால் கிழியறித்தான் என்று உரைத்தோம் மயிலில் சேரும் கிளியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டே ஏண்டிய சங்கம் எடுத்தோ வேண்டிய வேதங்களோடு இழந்து கிழியறுத்தான் உடயபத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டறிந்தாள் மணிவண்ணா உன்ஷெவடி சொவ்வி திருக்காப்புன்னோடும் ஆயிரம் பல்லாண்டு வழிாயின் வளமார்பனில் வாழ்மங்கையும் வல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியும் வல்லாண்டு படைபோர் போக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட ஜிண்டோள் மணி வண்ண உன்ஷபடி செவ்வி திருக்காப்பு அடியாமடும் ஆயிரம் பல்லாண்டு வழிவாயின் வளமார்விலில் வாழ் என் நமங்கும் பல்லாண்டு வழிவாற் வளத்துறையும் முடங்கும் முழங்கும் அபாஞ்சன்னியமும் பல்லாண்டு வாழாட்பட்டு நின்றீருள்ளீரே வந்து மண்ணும் மனமும் கொன்மின் கூடாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டோ ஏழா காலம் பழிப்பிலோ நாங்கள் இதாக கதறிவாழ் இலங்கை வாழாக படஒருதானுக்கு பல்லாண்டுமே எடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூறு மணமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்ல கூடுமினோ ஆடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாய என்னே மனமுடை பத்தருள்ளே வந்து வல்லாண்டு கோருமினே அண்ட குலத்துக்கதிபதியாகி அசுரராக கதரை குலத்தைடுத்து களைந்த இருடி கேசந்தனக்கு கொண்ட குலத்தில் உள்ளே வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டில் மினே எந்த தந்தை தந்தை தந்தை தம்மூத்தப்பன் படிகால் தொடங்கி வந்து வழி வழி வழியா செய்கின்றோ திருவிழவில போதில் அறியுறுவாகி அறிய அழித்தவனை பந்த நிர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டெண்ண பாடுதுமே தீர் பொழுகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துன்ற குடி குடியாட்சோய பொறுபட வாழனை ஆயிரந்தோழும் வழி குரு திவாய சுழத்தி அடி வல்லாய்க்கு பல்லாண்டு நீயிட நல்லதோர் சோறு நியதமத்தானி சேவகமும் கையட காயம் கழுத்துக்குப் போனொடு காதுக்கு கொண்டலமும் நீயிட நல்லதோரு என்ன ாக கவல்லா பையுடனாக பகை கொடியான குருவனே உடுத்து கலைந்தனின் பீதக வாடையொடுத்து கலத்த துண்டு தொடுத்த துழாக் மலர் சூடி களைந்தன தொண்டிசை கருமந்திருத்தி திருவாண திருவிழாவில் அடுத்த பைநாகனை பள்ளி கொண்டே பல்லாண்டு கோருதுமே அந்நாளம்பெருமான் உந்தனு கடியோம் என்றெழுத்துப்பட்ட அந்நாளே அடியோகங்கள் அடிக்குடில் வீடு பெற்று இந்த திருமதுரையல் சிலகுணித்து ஐந்தலையாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லான் கூறுதுமே அல்வழக் கொன்றுமில்லா அணிகோட்டோன் அபிமானதுங்க செல்வனைப் போல திருமஹலே நான் முனக்குப் பழபடியே நல்வகையால் நமோ நாராயணபே பல்வகையாலும் பவித்திறனே கொண்டுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்க செல்வனை போல திருமஹலே நான் முனக்கு பழபடியே பல்வகையாலும் பவித்திறனே உன்னை பல்லாண்டுவனே பல்லாண்டன் பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமின் வில்லாண்டான் தன்னை elle vottor vishnu cittan virumbiya <Sessly> sol alland nenavennurai pa namo narayanaya <Sessly> venne pallandam paramatmanai sundarendam <Sessly> துவார்பல்லாண்டே பல்லாண்டனே பவெத்தரானாய் பரமேட்டி ஹை ஷார்கமேன்ன வெல்லாண்டான் தன்னாய் வெल्लेபுத்தூர் விஷ்ணு ஜெய்தான் விரம்பியாசோல் பல்லாண்டேனவென்னுரைப்பா மோ நாராய பல்ல பல்ல அவிதிஷாத்தரச்சே உபனா முபிரோக அவிச்ச குணவசாத்தேஷி மதுர கவிர் ஹே மமாவிரஸ்து வேரொன்றும் நானறியன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோவன் வன் குரு ஏறங்கள் வாழ்வார் என்று மதுர கவியாரம் அயாழ்வாரவரே கண்ணினொன் சிறுத்த அம்பினால் கட்டொன்ன பண்ணிய பெருமையன் பணில் அன்னை தென் குரு நம்பி என்ன காமதூரம் என்னவுக்கு நொஞ்சிர தம்பினால் கட்டொன்ன பண்ணிய பெருமாயன் என்ன அன்னை தென் குரு நம்பி கால் அன்னைக்கு அமுதூறு நாவினால் நவிற்று இன்பமைதி மேவினேன் அவன் பொன்னடிமை ஏன் குரு நம்பே பாவிலே நிசை பாரித்திருவனேன் திருதந்தாக தேவபிரானுடை கரிய கோல திருவுருக்கான்பன் நாயான் குருகூ நகர நம்பிக்கனாய் அடியேன் பெற்ற நன்மையே நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின் நன்னயாய தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் சடகோவனன் நம்பியேன் நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாய் எம்பொன் மாட திருக்குற நம்பி கண்பனாய் அடியேன் சதித்து நின்றேன் என்று தோட்டம் எழுமையும் எம்பிரான் நின்று நண்புகள் ய하 த அருளினானும் நமட திருகுரவர் நாambe என்றமே நை இகல் விளங்கான்மீனே கண்டு கண்டனை காரிมารப்பிரான் பண்டைவல்வினை பாற்றி அருளினானே இந்த சைய அரையயம்புகேன் ஓன் தமிழ் சடகோபணருளையே அருள் கொண்டாடும் அடியவரின் புறம் அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கொண்டீர் இவுலகினில் மிக்கதே மிக்க வேதியர் வேதத்தினுள் பொருள் நிற்க பாடி நெஞ்சொல் நிறுத்தினாக சடகோபணன் நம்பிக்கை ஆழ்வு ககாதல் அடிமை பயணன் பய நன்றாக பாகங்கல் நராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வாயில் நின்ற நம்பி Muyalgenren undan moyalarkkanbayey vayarandagilem pahangalaragilem shayal nandaga tirutti panikolva ilnendal polil kool kuruhorinambe muyalgenren undan moyalarkkanbayey anban thannai அடைந்தவர் கடற்கல்லாமன் தென் குருகூர் நகர் நம்பிக்கு அன்பாய் மதுரவி சொன்ன சொல் நம்புவார்பது வைகுந்தம் காண்மிலே அன்பன் தன்னை அடைந்தவர் கடற்கல்லாமன் தென் குரு ஹூர் நகர் நம்பிக்கு மதுர கவி சொன்ன சொல் நம்புவைகுினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் என்ன பணில் அண்ணே தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னைக்கு அமுதூ என்ன சர் தீங்கோ பகசிரசா கோபம நமவிட வேதரம் திருபட்சி நாடன்துருந்திரிவின் பருந அருமறைகள் அந்தாதி செய்தான் பொழுதும் சிந்தையாயிரஞ்சளை மனத்தாலம் வாயாலம் வன் குரு கோற்பேன் இனத்தார அல்லா நிரஞ்சேன் தனத்தாலம் ஏழம் குரவி சடகோபன் ஆரணங்கள் யாமுடைய பத்து மான சமுனிரன் வாய்ந்த மதற்பாதம் வணங்குகின்றேன் ஆழ்ந்த பெறம் சீராட்ச கோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் ஏராத உள்ளம்பெற வாந்திகழஞ்சோலை மதிளரங்கள் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் புதாய் ஷடகோமன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இரநிலையம் மெய்யா முயல் நிலையம் தக்க நிலையம் தடையாக தொக்கியலும் ஓழ்விரயம் வாழ்விநயம் ஓயம் குருகருகோள் உயர் வர உயர் நலம் உடாயான் மயார் வர மாதிரம் அருளின் அயர் வர மமர அதிபதிய உயர் வர உயர் நலம் உடாயான் ஜவனவன் மயார் வர மாதிரி நலம் அருளின் மனானே மனான மலர் மிசாயழு தரும் மன நோனார் வளா வேலான் பொறையுணார் வீலான் முழு நாளம் எதிரிகழ வேணும் நிலா நிலனிட விஷம்பிட உருவினான் அருவினான் நிலனுட புல நலன் பொழு நிலன் பரந்தை நனகினம் நாமே நாம வணு வனுவன் அவழு வழுபளவள் தாம வரு வருது அவ நலம் தேங்கவை ஆமவாயவயாய் Ninnna avare, avar avar thamathamadhu, Arivari vahai vahai, avar avar irayavar, Yana adi adavarkal, avar avar irayavar, Uravilar irayavar, avar avar vidi vadi, Adaya ninnanare, ninnanar irundhanar, Kudandhanar thirindhanar, ninnilar irundhilar, Kudandhilar thirindhilar, ninnu mori alvinar, அவரே அவர் என் மோறியல் ஒடு நின்ன வெந்திட இடவிசம்பெருபலி நேர் நிலவி படற் பொருள் முழுவதுமாய் அவை அவை தொரும்மியிரண கரந்தெங்கும் பரந்துளன் சுடர் மிகு சுருதியுள் இவையொண்ட சுரணே சுரர் அறிவருநிலை வெண்முதல் வரன் முதலாய் முழு பரபரமோ நிறைத்து அமரற்கை மருவி அந்து அரணயன உலகத்துழன உளனெனில் உளனவன் உருவம் எவ்வுருவுகள் உளநலனில் அவன் அருவம் இவ்வருவுகள் இவகுணமுடமையில் உளநிறுதகமையோடு பரந்த பரந்தன் பரயுள் நேர் தோறும் பரந்துளான் பரந்த அண்டமிதன நிலவிசும் ஒடிவர பரந்த சில இடந்தொரும் இடந்திகள் பொருள் வரும் கரந்தெங்கும் பரந்துளன் இவயுண்ட கரணே பரவிசும் பெரிவழி நேர் நிலவி அமிஷாய் பரணவில் திரல்வழி ாய் நின்ற அழநடி மேல் குருகூர் சடகோபன் சொல் நிர நிரையாயிரத்து இவபத்தும் வீடு கரவிசும் பெறி வழி நேர்நிலம் இவசாய் வரணவில் திரள்வழி அழிபொறையாய் நின்ற அரணிமேல் குருகூர் சடகோபன் சொல் நிர நிரையாயிரத்து வீடு வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயர் வீடுடையடை வீடு செய்மி வீடு மின் மூற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையடை வீடு செய்மனே மின் நிலையில மண்ணுயிரா கண்ணமிடத்தே இரையொண்ணு மீற நேர் நுமரன்றிவை முதல் மாத்தேர்மென்முயர்த்தே அதனே நிறையில் இல்லது முள்ளது அல்லது அவனு எல்லையில் அன்னலம் புல்பற்றாற்று மற்றறுபற்றனில் உற்றரு வேடுயில் அத்திரபத்தே அற்றிலீசனம் முற்றவம் நின்றனாய் அவன் மொத்த அடங்களில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்களில் அகுதன்னு அடங்குக உள்ளே உள்ள முறை செயல் உள்ள இம்மூன்ற உள்ளே கெடுத்து இரையிலொழுங்க ஒடுங்க அவன் கண் எல்லாம் பெண்ணை விழம்பொருண்பற கண்ணலத்து ஒன் பொருளில புகழ்ாரணன் தென்கடல் சேர சேர்த்தட தென் குறுகூர் சடகோபஞ்சொலி தொழாயிரத்து ஓ தைப்பத்தே சேர்த்தட தென் குரு சடகோபன் சொல்ல பத்துடையடி அவர் கழிஹவன் பிறர்களுக்கரியவித்தகன் மலர் மகள் விரும்பும் நமறும் பெறலடிகள் களவினா பொண்ணு எத்திர முரளினோடு இணைந்திருந்த எங்கு அயழிவே அத்துட அடி அவற்வன் பிறர்களுக்கரிய மலர் மகள் விரும்பும் நமரும் பரலடிகள் களவினில் உறவிடையா பொண்டு எத்திரமுறளினோடு இணைந்திருந்த எங்கு அயழிவேளி வறுமையல் வினான் நிலவரம் பிள பல பிறப்பாய் ஒளிவரு முழு நலம் முதலில கடில முழுவதும் அமைந்து அமவுடைய முழுவதும் உயர் வர உயர்ந்து அமவுடை முதல் கடல் ஒடிவிட அதுவா அமவுடாயம் அமவுடனரன் மாய அறிவரு யாரு யாருமோர் நிலமயனன அறிவரி அயம் பெருமான் யாருமோர் நிலமயனனன அறிவழி அயம் பெருமான் பெருவாராயிரம் பிரபலவுடைய எம்பெருமான் பெருமாறுவமன் உளலில்ல இழில்ல பிணக்கே பிணக்கரு அருவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்த மிராதித்தவனெறி வழிலெல்ல புற நெறிகளையாட்டு உனக்குமேன் பசையரா அவனுடைய உணர்வு கொண்டுணர்ந்து உணர்ந்து உணர்ந்தெழிந்த கன்று உயர்ந்துர் விகந்த இந்நிலைமை உணர்ந்துணர்ந்து உணர்ந்துரை துரைத்து இரஞ்சமென் மனப்பாட்டதொன்னே ஒன்றன பலவன அறிவரும் வடிவனுள் நின்ற நன்னடில் நாரணன் நான் முகன் அரணின் மனத்து வைத்து உள்ளிலும் இருபத்து நன்னனலம் செய்வது அவனிட நம்முடனே நாலு நின்று நம பழமை அங்குடுவின உடனே மாலும் ஓர் குறவில்லை மணநகமல மறக்கழுவி நாலு நந்திருடையடிகள் தம் நலங்களல் வணங்கி மாடு டத்திலும்ன கொடு வாழ்வது வளமே பலத்தனன் திரிபுறமெரித்தவன் இடம்பெறத் துந்தித்தலத்து எடுதிஷமுகன் படைத்த நல்லுலகமும் தானும் புலப்பட இன்னும் தன்னுலகத்தில் அகத்தனந்தானே சொல புகில் இவெல்லும் வயிற்றுளா இவயன் துயக்கே புயக்கருமியில் நஞானத்துள் அமரரை துயக்கும் மகை குடமாயைகள் வானிலும் பெரியவல்லன் பெருநிலம் கடந்த அயற் பிளலுவன் தழபுவன் வணங்குவன் அமர்ந்தேன் அமரர்கள் தொழுத அலைகடல் கடைந்தவன் தன்னை அமர் பொழில் வளம் குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் அமரர்கள் தொடுதட அழகடல் கடைந்தவன் தன்னை அமர் பொழில் வளம் குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் அறுசுவயாயிரத்து அமரோடு அழிய நீயும் நின் அஞ்சிரியசேவனுமாய் ஆஹாயன்ற கருளி புள்ளுயர் தார்க்கு என் விடுதூதாய் சென்ன கால் வஞ்சிரையில் அவன் வைக்கில் வைப்புண்டாலெஞ்சோ அஞ்சிரய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சிரய சேவலுமாய் அவென்ற கருளி என் விடுதூதாய் சென்ன கால் வஞ்சிரையில் அவன் வைத்தில் வைப்புண்டாலெஞ்சபோன்றாமரைக்கண் பெருமானாக தூதாய் என் செய்யும் உரைத்தக்கால் இனக்குயில்கால் நீரலிரே செய்தால் முன் செய்ய முயலாதே அகல் வசுவா விஜயினவே விதிஷினால் படைமணக்கும் மென்னடைய அன்னங்காள் மதிஷினால் குரள் மாநாய் உலகிறந்த கள்வர்க்கு வல் வினய மாதே மதியி மயங்கு மாலின் நீரே என் நேர்மை கண்டிறங்கி இது தகாத நாதன் என் நீள முகில் வண்ணற்கு என் சொல்லி யான் சொல்லுகேனான் நேர்மையினை அவர்கள் தங்காதன் ஒருவாய் சொல் நன்னீள மகள் நில்கால் நல்குதிரா நல்கீரா நல்கித்தான் காத்தளிக்கும் புழிரேடும் வினகேற்கே நல்கத்தானாகாதோ நாரணனை கண்ட கால்குழல் வடப்பை இரதேர் வன் சிறு குருகே மல்கு நீர் கண்ணேற்கேர் வாசகம் கொண்ட அருளாயே அருளே அபராபி அருளாடி புட்கட வீர் அவர் வீதி ஒரு நாள் என் சொல்லி அருளாடி வரை வண்டே யாம பிழைத்தோமே என் பிழை கோபது போல பணிவாடையீர்கின்ற என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு இழைத்தால் திருவடியேன் தகவினை கண் பொறிவாய் சொல் என் விளைக்குமிழங்கிலேயே யான் வளர்த்த நீ அலையே நீயலையே சிறு பூவாய் நெடுமாலாக தூதாய் நோயனது நுவலன்ன நாடாயே நாடாத மலர் நாடி நாடோரும் வாடாத கடலாடி நீர் தோற்று அதனுள்ளே கண் வளரும் கண்ட காலில் சொல்லி விடலாழி மட நெஞ்சே வினையாமெண்ணாமளவே அளவியன்ற ஏழுலகத்து அவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ்வன் குருகூர் ஷடகோபன் வாய்ந்துரைத்த அளவியன்ன வந்தே யிர தொழிற்பத்தின் வளவுரையால் பெறலாகும் பெருவளமே வளவியண்ணுலகத்து அவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ்வன் குருகூர் சடகோபன் வாய்ந்துரை திய வந்தாதி ஆயிரத்துழிப்பின் வளவுரையால் பெறலாகும் வானோங்கு பெருவளவே பளவேடுலகின் முதலாய வானோரி ரயை அருவினாயன் களவே வெண்ணை தொடுகுண்ட கல்வாயன் பன் பின்னையும் பின்னைக்காய் வல்லர் தலவனாய் இளவேறு தழுவியார் என்பந்துணைந்து பழவேடுலகின் முதலாயர் வானோரி ராய் அருவிநாயகின் களவள் வெண்ணை துருவுண்ட கல்வாயன்பண் பின்னையும் வல்லா நாயர் தலைவனாய் இளவேறு தடுவியா எந்த நினைந்துணைந்து இணைந்துணைந்துருகி இமயோஹூர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணினீர் சாந்தம் புகையோடு திவனங்கினான் இந்த எல்லா பொருள்கி முதலில் சிதையாமே மனம் செய்தன் பெருமை மாசோநாதோ மாயோனே மாசோனிகளாயி நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும் நீயோனிகளை பட என்று நிறைநாகன் முகனைப் படைத்தவன் எல்லா அறிவுக்கும் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் முற்றுமார் பெருநீர் தன்னுள்ளே அதனுள் கண் வளரும் பெருமான் மாமாயன் வைகுந்தலம் பெருமானே மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கூணே சிதயகுண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா சோதிமணி வண்ணா முதுசூதானே அருளாய் உந்தேனே மலரும் செருமாறு வினய இன ஏகன் வினச்சீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவாகசவா மணசேராயர் குலமுதலே மாமாஜனே மாதவாய் கழைய மராமரங்கள் ஏழுமைதாய் சிறீதா இணையாயினாய் என்னைவனடியே அடியேஹன் சிறிய ஞானத்தன் அறிதலாகற்கும் அறியானை கடிசேகர் தன்னந்துடாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை கையடியாரை சேர்தல் நேர்க்கும் திருமாறை அடியேன் காண்பானுவன் இதனில் மிகோரல் உண்டு உண்டாய் உலகே முன்னமே உமிந்து மய்புக்கு உண்டாய் வெண்ண சிறுமணிசர் குவலையாக்க நிலையை மனிதர்காகும் நம் வண்கோன் மருந்தோமாயம் தீய வல வலாய் பெருமாவஞ்சப்பே வீய தோய குழவியாய் விடப்பால முதா அமுது செய்திட்ட தலைவன் மலரால் மைந்தன உயர்க்காயோன் தம்மான் அம்மான் அம்மா மூர்த்தியை சார்ந்து சார்ந்த இருபல் வினைகளும் சரித்து மாயப்படுத்து தீர்ந்து தன்பாக மனம் வைக்க திருத்தி வீடு திருத்து வார்ந்த சுடராகி அகலம் கீழ் மேலவிழந்து நேர்ந்த ஒரு வாயருவாவும் இவற்றின் நெடுமாலே மாலே மாய பெருமானே மாமாயனே என் மாலே ஏறி மாலருளால் மண்ணு குருகோச் சொடகோளே தமிழர் சைவாரர் பத்தரு பரவ மாயிரத்தின் பாலே பட்டை பத்த வல்ல பறிவதே மாலே மாயப் மா நின்று மாலே ஏறி மாலருளால் மண்ணு குருகோச்சடோ தமிழர் பத்தரு பரவுமாயிரத்தின் பாலே பட்டை பத்தார்க்கெல்ல மறிவதே மறிவதில் பாடி விரிவது மே பலுரு வீர ிசனை பாடி விரிவது மே பலுரு வீரா தோய் புரிவது வெம்புகோ வே மதுவார் தன் நுழாயான் முதுவேத முதல்வனுக்கு வேதன்பனியாது அதுவே ஆட்சியெடுப்பு மிலீசன் மாடுவிடாதென் மனநேமாவன் பாடல் ஆடுமெணங்க வனங்கன வாடும் வணங்கி வழிபடுமே சன் இனங்க அமரத்தம் உணங்கள் கொள்கையினானே கொள்கை கொளாம இலாதான் எல்களி ராகமிலாதான் விரும்பி உள் தாற்வாரமுதே அமுதம் அமரர்கட்கீந்த நிமிர் சுடராகி நடுமாத்தி கடலானே கடல் சூடிலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தார் ஆள்கள் தலையில் வணங்கி நாள்கடலை கழுமினே கழுமின் தொண்டேர்கள் கழித்து தொழுமின் அவனை தொடுதாய் வினமாழ்வித்து அழிவில் நியாக கந்தருமே தரும வரும் பயனாய திருமகளாக தனி கேள்வன் இருமவின கடிவார கடிவார்த்திய நெடியாறு மளவை கண்யர்த்த வடிவாரி மாதவனார மாதவன் பால் சடகோபன் தீதவமின்றி உரைத்தாயிரத்து பத்து மாதவன் பாகல் சடகோபன் சீதவமின்றி உரைத்தாயிரத்து பத்து ஓதவல்லார் பிறவாறு பிறவித் துயரர ஞானத்துள் நின்று துறவி சுழர் விளக்கம் தலை பெய்வாரவனை ஆழிப்படையந்தனனை மரவிய என்ன மனத்து வைப்பாரு பிறவித் துறவே சுடர் விளக்கம் தலைப்பை படையந்த மரவிய மனத்து வைப்பாரு வைப்பா மருந்தாம் அடியற வல்வினை துப்பா அம்புலந்தும் துஞ்ச குடானவன் அப்பங்கள் ஆயர் கொழுந்தே ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாய பிரானை என் மாணிக்கச்சோதியைதாய் பருகி பருகே என் மாய பிரவே மயர்வருத்தேனே மனத்தே மன்னி நான் தன்னை உயர்வினையே தரும் சொல்லான் விடுவே விடுவேனோ என் விளக்கை என் நாவியை நடுவே வந்து உய கொள்கின்றனை செய்து இளவாக செயல் கண்ணின விடவே செய்து விழிக்கும் பிரானையே பிரான் பெருநிலம் கேண்டவன் பின்னும் விராய் மலற்றுடாகை வேந்த முடியன்மவன் என்னு பிணையானொட்டி என்னுள் இருத்தவென்றான் ஆனொட்டி வந்து என் தனி நஞ்சை வஞ்சித்து நே என் கலந்து இயல்வானட்டுமா இனி என்ன நக என்னை கேட்கிலம் என்னுடன்தன்னை அகல் வெக்கத்தானும் கில்லானினை மகிழ் பேர் முன்னரர் முழு முதலான அமரர் முழு முதல் ஆகிய ஆதியாய் அமரர் கமுதிந்த ஆயர் கொழுந்தை துழாவிய அமரர் தழை விற்று இனி அகலும் அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழு அறியன் பொருவல்லும் பகலும் இரவு படிந்து குடைந்து உடைந்து வண்டொன்னும் துழாய் முடியானை அடைந்த தென் குருகூர் சடகோபன் உடைந்த சொல் தொடை ஆயிரத்தி பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே உடைந்து வண்டொன்னும் துழாய் முடியானை அறண்டதென் குருர் சரகோபன் விடைந்தசல் தடை ஆயிரதெப் பத் उड़ைந்து நூல்களை ஓடுவேக்குமே ஓடும் புல்லேரி சூடும் தந்துடாய் மீடேன்றவை ஆடும் அம்மானே ஓடும் புல்லேரி சூடும் தந்துடாய் மீடேன்றவை ஆடும் அம்மானே அம்மனாய் பின்னும் yammaanbumaana ammaavaai kenda semma kannale kannaavanennum mannoor vinnorku kannaar vaengada vinnor verpane verpai ondreduthe orkam indiye ekam aanche katpan vaigale vaikalam vennai கை கலந்துண்டான கலவாது என்மை கலந்தானே கலந்தன் நாவி நலங்கொள்நாதன் நலங்கொள் மாநாய் நிலம் கொண்டானே கொண்டான் ஏழ்விடை உண்டானேழ்வையம் தாமம் செய்து என்னென்றே ஆனான் ஆனாயன் மீனோட நம்ம நாடெண்ணில் தானாய சங்க எங்கு சக்கரம் அங்கையில் கொண்ட எங்கும் தானாயங்கள் நாதனே நாதன் ஞானங்குள் பாதனம் மான்தம்போல் கிளர் வேத நீரணே நீர்புரை வண்ணன் சீர் சடகோபன் தேர்தலாயிரத்து புரை வண்ணன்ீர் சடகோபன் தலாயிரத்து ஓர் தலிவயே இவயம் அவயம் இவரும் அவரு முவரும் எவயம் எவரும் தன்னுள்ளே ஆகியுமா கியாக்கும் அவையள் தனி முதலம் மான் கண்ணபிரான் நமுதம் சுவயன் திருவேன் மணாளன் என்னுடைய சூழலுடானே இவயமயம் இவரும் அவரு முவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியுமாக்கியம் காக்க அவையுள் தனி முதலெம்மான் கண்ணபிரான் என் அமுதம் சுவயந்திருவேன் என்னுடைய சூழலுடானே சோழல் பல பலவல்லான் தொள்ளயங்கால துலகை கேடலொன்னாகி இழந்த கேசவன் என்னுடையம்மாசித்தான் கே நலியான் ஆழ்கடல் சேர்ந்தான் அவன் என்லாய பெரும் சேர் அமரர்களாதி முதல்வன் கருகி చందామరై కన్నరు దైరై పుల్ల వందరె పూ మహాలార్ తణికల్ వన్ ఒరేగదైయ్ సుబదందెట్టె ఒలివేలనన్నోరుడనే ఉండనవర్కలల్ మహాలిర్ తిరుమహల్ మన్ మహాలార్ అర్మడ మహాల్ ఎంద్రి వరు మోవరాళ ఉలగము మోంద ఉండవ యొక్కవేళేంగే கடல் மலிமாய பெருமான் கண்ணடென் ஒக்கலையானே ஒக்கலை வைத்து முளைப்பாலுன் நின்று தந்திட வாங்கி சக்கஞ்சக வென்றவள்வால் உயிர் சக உண்ட பெருமான் கபிரானோடயனம் இந்திரனம் முதலாக கவுசன் மாணன் நெஞ்சினுள்ளானே மாயனன் நெஞ்சனுள்ளான் மற்றும் எவர்க்கு மருவே காயமும் செய்வனும் தானே காலுமெரியும் அவனே அணியன் எவர்க்கும் சிந்தாய்க்கும் கோசரமல்லன் தூயன் துயக்கண் என்னுடைய தோழினையானே தோழின மேலும் நன்மார்பெண் மேலம் சுடர் முடி மேலம் தாளின மேலும் புனைந்த தன்ன்துடாயுடையம் மாலினையொண் மேலாதான் கிளறம் சுடரொளி மூர்த்தி நாளினைந்தொன்னு மகளான் என்னுடனாவிளானே மாவினுள் என்ன மலரம் கலைகளுக்கெல்லாம் ஆவியுமாகக் கயுந்தானே அழிப்போட அழிப்பவந்தானே தொடர்ந்தோழன் பொருவனையாய் சங்கேந்து காவிரன் மேனி கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளானே கமல கண்ணன் என் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழுக்கும் ஐம்புல அனுமவன் மோலத்தயன் நம்பிதன் கண்ணுதலானோற்றி அமல தெய்வத்தோடுலகமாக்கி என் நெத்தியுளானே நெற்றையொள் நின்ற அயாள நிரமல பாடங்கள் சோடி கற்ற துடாய் முடிக்கால கண்ணபிரானவிரிந்தான அமலரும் எல்லாம் வந்து எனது உச்சையுளான உச்சொள்ளம் தேவரேவர்க்கு கண்ணபிர்க்கு இச்சையொள் சொல்ல உணர்த்தி வன் குருகோச்சடோ தொள் இவயுமார்ம தெம்பிற்கு நிச்சலம் விண்ணப்பம் செய்யா நீல் கடல் சென்னி பொறுமே உச்சொல்லேவர் கண்ண நீல்கழல் சென்னி பொறுமே ஒரு மாநில படை ஆடிசங்கத் தொடு திருமான குரலாக நிமிந்தா அக்கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாக ஒரு மாநீள் படை ஆடிசங்கத் தொடு திருமான தொழே குரலாக அக்கருமான என் கண்ணுளதாகுமே கண்ணுள்ள காதன்மயால் தொழில் என்னிடம் வரும் என்ன வேண்டுவன் நேரம் எரிய நல்வாயுவும் விரியும் எம்பிரானையே எம்பிரானை தந்தைக்கும்ை தந்தாமை தொழாய் மட நெஞ்சமே நெஞ்சமே நல்ல நல்ல உன்னை பெற்றாலஞ்செய்யோம் இனி என்ன குறைவினம் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடரு கண்டாய கண்டாயஞ்சே கருமங்கள் வாய்க்கின்ற ஓரெந்தானு வந்தியழுமாறுண்டானை உலகெழுமோடிகொண்டானை கண்டுகொண்டனேயம் நானும் என் நேர் நிற்கல் மேல் மற்றோர் நோயும் சாறு நஞ்சமே சொன்னேன் தந்தையுமாய் எவ்வுலகிலே வாயு மேசன் மணிவன் அனந்தயே எந்தயண்ணம் எம்பெருமானம் சிந்தையொள் வைப்பன் சொல்லுவன் பாவிய நயம்பெருமான் வானவர் வைத்து சொல்லும் செல்வனையே செல்வனாரணன் சொலும் மணி நாடுவன் மாயமே நண்பகலும் இடவேடெல்ல விடான் நம்பி நம்பியே நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்சொம்ப நே திகழும் திருமூர்த்தியை வருவானவர் ஆதி எம் சோதியை எம்பிரானை சொல்லி மரப்பணோ நம்பியை தென் குறுங்குடி நின்ற அச்சம்பொ நேதிகளும் திருமூர்த்தியை ஆதி எம்பிரானை என் சொல்லி மரப்பணோ மரப்பன் ஞானமும் நான் ஒன்றுணர்ந்திலன் மறக்கும் என்று செந்தாமரை கண்ணொடுப்பற என் மண்ணி மரப்பனோயினி யானிய மணியை வாணவர் கண்ணனை தன்னதோ ரணியை தென் குருகோர் சடகோபன் பணிசயாயிரத்து இவபத்துடன் தனிவில் கற்பரே கல்வி வாயுமே மணியை வாணவர் கண்ணனை தன்னதோரணியை தென் குரு கூடகோபனுள் பரிசயத்துள் இவபத்துடன் தனிவிலறு கற்பரே அல்வி வாயுமே